தலைப்பு மெய்ப்பொருள் நாயனர் நிகழ்த்துவவர் பண்டித வித்வான் சித்தாந்த நன்மணி தொல்காப்பிய செல்வர் சீர்மிகு முனைவர் உ சுந்தரமூர்த்தி எம்ஏ பி அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் எல்லாமுள்ள இறைமுடைய திருவள்ளுமே கொண்டு நம்முடைய ரத்தனி மாநகரில் அருள்மிகு பாலமிகனுடைய இன்றைய அருமையாக பாடிய அவருடைய சன்னிதானம் சன்னிதானம் என்ற அருமையான வட சொலுக்கு நேரடியான தமிழ்ச்சொல் திருமுன்னிலை என்பது திருமுன்பு என்று கூட சொல்லலாம் ஆகவே பாலமகனுடைய திருமுன்னிலே அல்லது திருமுன்பிலே நாம் இம்மாதிரியெல்லாம் ஒவ்வொரு திங்களும் இரு நாட்கள் சிந்திக்கும்படியான பேட்டினி நம்முடைய போட்டுவதற்கும் வணக்கத்திற்குரிய தவத்திர சுவாமியில் அவருடைய திருவிடி மலர்கள் வழங்கி இருக்கின்றன எனவே அவருடைய திருவிமலர்களுக்கு வழியன் வணக்கத்தின் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வழக்கமாக சிந்திப்பதில் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றிய சிந்தனை மெய்ப்பொருள் நாயனார் என்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் சிந்தனையில் இன்று ஒரு அமைப்பு என்னன்னு கேட்ட திருக்கோவலூர் வந்து உணவருந்துகிறது மனோரஞ்சன் இவர் இவருக்கு தெரியும் திருவண்ணாமலையில் தான் உணவருந்துருது இன்னைக்கு வந்து வந்த பேருந்து இடையிலேயே திருக்கோவிலூருடைய உணவு என்று எப்படியோ அது இயல்வா அது நமக்கு மெய்ப்பொருளுங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம சென்ற மாதிரி என்ன செய்யணும்ங்கிறது எங்க அவ்வளவு நினைவெல்லாம் வைத்துக் கொள்றோம்னா கிடையாது அவர் இன்னைக்கு வந்து கேட்டபோது நம்ம இவங்கதான் மனோரஞ்சா சொன்னாரே மெய்ப்பொருளாரியான்னு அது எப்படின்னா இன்றைய உணவு நண்பகல் உணவு திருக்கோவிலூர் உணவு இங்க என்னன்னு கேட்டா அருமையான ஒரு துறை வெ மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அரிய அருமையான ஒரு துறை வெல்லுமா அந்த வெல்வதில் மிக இருக்கணுமா அது என்னது பொதுவாக இருக்கிற நீங்க மற்ற நம்முடைய பெரியபுராணம் நீங்களாக திருக்குறள் நீங்களாக இந்த இரண்டு நீங்களாக இந்த வெல்லுமா மிகவல்லால் வெல்வதில் மிகவல்லமை என்று சொன்ன ஒருவன் கை கீழே போறதுக்குள்ளுதல் மிகவல்ல எதற்கு திருக்குறள் பெரியபுராணம் தவிர வெல்லுமா மிகவல்ல அவர்களுக்கெல்லாம் உரையாகின்றனர் திருவள்ளுவனாருக்கும் அது இந்த இடத்தில் மிக அருமையாக எடுத்துக்காட்டிய சுந்தர பெருமானுக்கும் அதை விரிவுரையாற்றுகின்ற சேக்கலார் பெருமானுக்கும் வெல்லுதரில் மிக அது என்ன என்ன எதை யார் எதன் பொருட்டு எதனை வென்றால் அதுல என்ன மிக வல்லமை இருக்குது பெருவல்லமை இருக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு பொருளுக்கடியும் இருக்குது மெய்ப்பொருளுக்கடியே அது அடியார் வணக்கம் வெல்லுமா மிக வல்ல இந்த மூன்று சொல் அப்ப வென்றது மெய்ப்பொருளார் யாரை வென்றார் எப்படி வென்றார் அதில் என்ன வல்லமை காட்டினான் என்பதை பார்த்தா இந்த வரலாறு நிறைவாயிட்ட இந்த அரிய தொடரை பெய்தனுடைய சுந்தரமுன் சுவாமிகள் வரலாற்றான வணங்குதற்குரியவர் போற்றுதற்குரியவர் சொல்லக்கூடாது பாராட்டுதல் என்பதாலு போற்று நாம யார் ஆகிய பெரியவர்களுக்கு இதை நாம் பார்க்க போறோம் மெய்பொருளார் என்று சொல்ல ரொம்ப அருமையான பெயர் மெய்ப்பொருளார் இந்த பெயர்களை வைத்தே கூட நம்ம ஒரு எண்ணலாம் பாருங்க இயற்பகையார் இங்கே மெய்பொருளார் எரிபத்தர் எரிபத்தர் அந்த எரிபத்தர் விரல் மிண்டர் என்று சொல்லும் போது என்னமோ ஒரு ஒரு ஒரு குஸ்தி இருக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்களா முன்னேறிய இருக்குது சத்தியார் அறிஞ்சிருவேன் சத்தியார் கோட்புலியார் இந்த பெயர்லாம் பாருங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு வன்மை நிலை அங்கு அமையும் என்பது நல்லா தெரியும் மெய்ப்பொருளார் சாந்தம் சாந்தம் மெய்ப்பொருளார் எப்பொருள் தென்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரியும் எப்பொருள் யார் யார் வாய் கட்டினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது திருவள்ளுவர் தான் அமைப்பொருள் காண்பது உண்மையான நிலையான பொருள் எதுவோ அது காண்பதுதான் திருவள்ளுவர் மிக அற்புதமாக சொன்னீங்க அவர்தான் முதல் ஞானி அதில் ஒன்று மாற்றணும் நான் கிட்ட ஐயா சொல்வது வெளியிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆன்மீகம் கழுவிய திருக்குறள் நெறியை பரப்புகின்ற பொழுதுதான் எங்களுக்கு மனமீதியாக அல்லனா ஒருபார் கோடல் ஒன்றை விடுத்து நாம் பஞ்சனை செய்திருக்கும் செருள் காண்பதறிவு காண முடியும் பேதமையை நீங்க இந்த சனியன் தொலைஞ்சாதான் அதை பானும் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் சொன்னார் அது போல இங்கே மெய்ப்பொருள் என்று சொல்ற சாந்தமான சொல் மெய்ப்பொருளார் என்று அவருடைய இயற்பெயரார் அல்லது வந்து காரண பெயராக நமக்கு அதெல்லாம் ஒன்று விளங்க எவ்வாறாயினும் அந்த அவருடைய உண்மைத்தன்மையை உள்ள தன்மையை காட்டுகின்ற பொருளாக மெய்ப்பொருளா என்று அவருடைய திருவடிகளை வணங்கி நீடு இது ஒரு அமைப்பு என்ன பண்றது பெரிய பிராண ஆசிரியர் சேர்க்கிறார் மாண்புமிகு அமைச்சர் இருந்தாலும் அவர் பாடிய நூல் சாதாரண அடிவர்களைப் பற்றி பாடியதுனால அது ஒரு சமய சார்பாக அமைந்திருப்பதனால பலரும் அந்த பெருமே அறியாமல் போடும் இப்ப நம்முடைய நாடு நாட்டை பிரிக்கின்ற பொழுது மிகுதியாக தொழுகாப்பியுண்டு வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்புன்னு சொல்லி மூவேந்தருடைய நாடு சேர சோழ பாண்டிய நாடு இதுதான் பெரும் பிரிவாக நாம் எங்கும் சொல்லுவோம் பெரும் பிரிவு தான் இல்லைங்களா பிறகு பிறகு தொண்டை நாடு நடுநாடு சேதி நாடு என்றெல்லாம் பாகுபாடு செய்த பெருவை சேக்கிடா பெருமானுக்கே உரிய ுடைய பாகுபாட்ட மூன்று பாகுபாடு சொன்னது பழங்காலம் முதல் காலம் முதல் ஆனால் இந்த மூவகையான பெரும் பிரிவுடைய நாட்டில் சிறு ஆங்காங்க அமைந்தது கொங்கு நாடு நீகுங்கில் அணி காஞ்சி வாய் பேரூரர் பெருமானி பொலி ஒச்சிட்ட பெற்ற அதுபோல இந்த மாதிரி மூவேந்த நாடு பெரிய பிராணத்துல சேக்கலாருடைய நுண்மா நுழைவலம் என்று ஒரு பெரிய ஆய்வு அனு வகையில இவ்வளவெல்லாம் பிரிச்சார் அது பொத்தப்பி நாடுங்கிறது நம்ம எங்க இருக்கு காலத்தி மலையை சேர்ந்த ஒரு நாற்பது சுற்றுக்கள் தொலைவில் இருக்கிற நாடு இவர் மாண்புமிகு அமைச்சராக இருந்து பெரும்பாலும் வந்து ஒரே ஊர்ல அரசர் இருக்கும் போது இருந்திருக்கார் வாழ் வழிபாட்டுக்காக இருந்த வந்து திருநாகேஸ்வரத்துல இருந்திருக்கார் வழிபாடு செய்த அதே மாதிரி கோயில் தனக்கு வேண்டும் என்று குன்றத்தோரிலையும் கட்டி அங்கேயும் வழிபாடு செய்திருந்திருக்க அவ்வளவு வியாபகம் வந்து மிகுதியோட நாட்டிலே அது வேந்தரோடு சேர்ந்தது அதுல இந்த பெருங்காப்பியம் பாட ஆரம்பித்த உடனே தில்லலேயே இருக்க ஆயிடுது எனவே தன்னுடைய ஒரு பகுதியில வந்து அரசியலும் இன்னொரு பகுதி ஆன்மீகமாக இருந்து வளர்ந்த வளர்ச்சிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நூலையும் செய்ய முடியாத ஒரு கோவில் வேறு கென்றிருக்கிறார் இவ்வளவு ஒரு அருமையான அமைப்பில் அந்த அமைச்சராக இருந்த போது இந்த நாட்டின் பிரிவெல்லாம் எப்படி பிரித்து எப்படி கண்டு கென்றிருக்கிறார் என்று சொன்னால் அறிக்கை நான் சொல்லுவது போல கூத்தப்பெருமானுடைய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் நாமெல்லாம் சென்னையிலும் மற்ற காமராஜிலும் பயின்றவர்கள் அவர்கள் கூத்தப்பெருமான் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒன்று இரண்டாவது தன்னுடைய நாட்டு வரலாறை முழுமையாக அறிந்திருந்த ஒரு அருமையான அந்த நிலை ஆங்காங்கு இருக்கிற கல்வெட்டுகள் தமக்கு முன்னே இருந்த நூல்கள் திருமுறைகள் இவற்றை எல்லாம் நன்கு எண்ணி அப்படியே வைத்திருந்ததுனால அது அப்படியே நமக்கு இதெல்லாம் காட்ட முடியும் அதனால இப்ப நம்ம இப்ப இந்த என்ன நாடு இப்ப அந்த நாடெல்லாம் சொல்ல முடியுமா திருக்கோவிலூர் தான் தெரியுது ஆனா இவர் குறிக்கிறது சேதி நட்டு நீடு திருக்கோவலூரில் மன்னி இதெல்லாம் தனித்தனியாக காட்டும்னு நினைக்கிறேன் சேக்கிலார் காட்டிய நாடும் நகரமும் ஆய்வு முன்னரில் சொல்லலாம் என்ன பண்றது நாடும் நகரமும் இந்த ஒரு தலைப்புலாருடைய பெரிய பிராணத்தால் அறிய தமிழக அந்த நாடும் நகரமும் இந்த நூலு ஒன்றுக்குத்தான் உண்டு வேற எந்த நூலும் கிடையாது ஒரே நிலைக்கு அப்படி இல்ல இவருக்கு அப்படி இல்ல இப்படி அறிவுல ஆங்காங்கெல்லாம் பறந்தும்னால அந்தந்த புராணத்திலையும் நாட்டைப் பற்றி நகரத்தைப் பற்றி எனவே பெரிய புராணத்தில் நாடு நகர சிறப்புகள் என்று எழுதின என்று ஒருவன் தொடங்கினால் வெறும் முன்னால் இருக்கிற நாட்டு சிறப்பு நகரச் சிறப்பு அந்த ஒரே ஒரு அந்த பகுதியோடு நின்று பயனில்லை எங்கெல்லாம் நாடு நகரம் சொல்கிறார் எந்தெந்த நாடகம் எல்லாம் சொல்கிறார் இயற்பய நாயனார்னா பூம்புகார் நகரத்தில் அவர் தோன்றியடாங்க இவர்னா இப்ப திருக்கோவிலூர் கண்ணப்புனா கொத்தப்பி நாட்டு காலத்தி எங்க மலை நாடு கொடுங்கோலூர் நின்ற செய்ய நெடுமாறம் பாண்டி நாடு இப்படி பல்வேறு நாடுகள் பல்வேறு நகரங்களை பற்றிய எண்ணமும் எழுச்சியும் இருக்கு தேவையாய்ப்பது பெரிய புராணத்தில் நாடு நகரங்கள் சிறப்பு என்று ஒவ்வொரு பகுதி மட்டும் படிச்சது கூட அறுபத்தி மூவரையும் படிச்சாதான் முழுமையாக அவரை காண முடியும் அத்தனை நாடுகள் அத்தனை நிறைய வேலை செய்யணும் நிறைய வேலை செய்யணும் இந்த இலக்கியத்திற்கென்று எவ்வளவோ பணிகள் செய் என்ன பண்றது சேதி நட்டு திருக்கோவலூரில் சேதி ராயர்களால் ஆண்ட நாடு அவர்களால் அப்பொழுது அந்த சிறு குறுநில மன்னராக இருந்து ஆண்ட ஒரு அமைப்பு நம்ம திருவிழாட்டுல தமிழ் கல்லூரியில சிவபிரகாஷ் செய்தி ராயர் ஏன்னா எங்களுக்கு இந்த பத்து தமிழ் கல்லூரி இருக்க தமிழ்நாட்டில் ப பத்து தமிழ் கல்லூரி தமிழ் கல்லூரி பத்து இருப்பதனால வந்து எங்களுக்கு பத்தியும் தெரியும் ஏன்னால் நாங்கள் ஒரு கல்லூரியில் இருந்தாலும் மற்ற கல்வி தான் தெரியும் நம்ம சிவசுமணியும் நம்ம பேர் சிவசுமனியும் மயிலத்தில் இருந்தார் இவருக்கு முன்னே எல்லாம் வந்து சிவலிங்கம் மற்ற பேர்லாம் வந்துருக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதெல்லாம் அது போல இவனுடைய திருவி ஆற்றில சிவபிரகாஷம் வந்தது அந்த பட்டம் ஆனவள் இன்னும் இந்த பக்கத்தில் இருந்தவர்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இவள் பல இடங்களையும் போய் வாழ்ந்திருக்கிறாங்க அதனால செய்தி நாடு என்று சொன்ன அந்த செய்தி நீடு திருக்கோவலூர் நீடு திருக்கோவலாம் என்ன நீடுமோ என்று சொன்னால் திருக்கோவலூர் திருக்கோவலூர் தான் அதனுடைய நீலகலம் நீடுவதில்லை அவருடைய பெருமை நீடுங்கள் என்ன பெருமை நெழுகிறது தங்க இலக்கியத்துக்கு போகணும் நிலைமே நீ நாடா இருந்தா என்ன காடா இருந்தா என்ன மேடா இருந்தா என்ன பள்ளமா இருந்தா என்ன உனக்கு என்னப்பா உனக்கு தனித்தகுதி உன்னிடத்தில் வாழ்வார் யார் அவரால் தான் எனக்கு தகுதி என்று சங்கரிக்கு நாடாக ஒன்று காடாக ஒன்றும் அவளாக ஒன்றும் இசையாக ஒன்றும் எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய எங்கெங்க நண்பர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் உனக்கு சிறப்பு எங்கு அதுக்கு மறுதலையா இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் உனக்கு பிரயோஜனம் அப்ப நினைக்கன நன்மை இல்லை வாழ்கின்ற வாழ்கின்ற மக்களால் தான் உனக்கு நலம் என்று சொன்னார் இங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவான் எவ்வளவு நல்லவர் ஆடவர் சொன்னாங்களே பெண்டரை விட்டாங்க அப்பொழுதெல்லாம் ஆடவர் ஆடவரோடு அடங்கி இருப்பார் அவர் சொன்னாரே பெணர் சொல்லியதாயிற்று அப்படி இருந்து அப்படி இருந்த ஒரு அமைப்பு சமுதாயம் அப்படி இருந்து தனியாக பிரிந்து வந்திருக்கு இப்ப ஏன் வந்து நம்ம பையங்கள்லாம் இப்ப இன்சியல் வந்து அப்பா பேர் போட்டுக்கிறேன் அம்மா பேர் போட்டுக்க புரட்சி பண்ணிட்டோம் நமக்கு வேணாம்னு சொல்லுங்க ஏன் போட்டுக்கிறாங்க சாமி பத்து மாசம் இருந்தது அம்மா வைத்தல தான் ஏன் அம்மா இன்சியல் போட்டுக்கிறது இதெல்லாம் என்ன காரணம் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது ஒரு குடும்பம் என்றார் தலைவன் அவனோடு தொடர்ந்து இன்னைக்கு ரேஷன் கார்டுலாம் யார் பேர்ல இருக்கு இவ்வளவு நீங்க பேசுறமே ரேஷன் கார்டு யார் பேர்ல இருக்கு இருக்குல்ல சந்த சமாளமாக இந்த ஆண்டு வந்து ரேஷன் கார்டு நம்ம பேர்ல அடுத்த ஆண்டு மனைவி பேர்ல அதுக்கு அடுத்த ஆண்டு என் பேர்ல பாத்தீங்க தொலைபேசி தொலைபேசி ஆறு பேருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்ட அது வந்து என்ன ஆடவர் ஆடவரோடு அடங்கி நின்றவர்களாக அவரோடு உடந்து வாழ்ந்தவர்களாக வாழ்க்கை தொழிலுங்கிற சொல்ல பாருங்க யார் வாழ்க்கைக்கு ஆடவருடைய வாழ்க்கைக்கு யாரு வர்ற இவங்க துணையா வர்றாங்க எதற்கு துணையா வர்றாங்க நன்மைக்கு துணையா வர்றாங்க வாழ்க்கை துணை நலம் அருமையான மாதொரு பாகரன்பின் வடிவர் அது மலாடர் கோமான் மலாடர்னா மலையமான் நாட்டிற்கு தலைவன் என்று அர்த்தம் அது என்ன பண்ணிட்ட மலையமான் நாடு மலையமான் நாடுன்னு தான் தொடக்கத்தில் இருந்தது நாம இந்த எதுவுமே பேசுகின்ற பொழுது விரைவு கருதி சுருக்கம் கருதி மலாடு நாடு இவன் என்ன ஆயிட்டு மலாடு ஒரு காலத்துல மலாடுங்கிறது வந்து அந்த ஆகாலத்தை ஆணாக்காட்டு மலையமான் நாடு என்று சொல்லி அந்ததான் மலாடர் கோமான் வேதனின் நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் கருத்தறிந்து ஏவல் செய்வார் ரொம்ப அருமை பேரை சொல்லாமல் மலையமான் நாட்டின் தலைவர் அது செய்தி நாட்டில் ஒரு பகுதி ரொம்ப அன்பு அடியவர் பால் அன்பு அப்படிப்பட்ட ஒரு அடியவர் இது ஒரு உத்தி நம்ம சேர்க்கல இருக்கேன் உத்தி என்ன பெயர் சொல்றது இல்லை இன்னார் இன்னார் இன்னார் இன்னார் என்று சொன்னேன் அவர் யார் அவர் யார் அவர் யார் அவரை பெயர் சொல்வார் ஒரேர்ல ஒரே ஒரு ராஜா ஒன்னு கூட ஒரு பிடி இல்ல முடிச்சுங்க சீந்து போயிட்டு ஒன்பது முடிச்சு அப்படி இல்லாம உத்தி எப்படி வருவீங்களா அடுத்த பாட்டியும் அடுத்த பாட்டினு சொல்லல அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து சரி நல்ல ஆண்டவனத்தில் அன்பும் அடியோடத்தில் அன்பு இருப்பதனால தாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் பொறுப்பு எப்படி இருந்தது அது கண்ணும் கருத்துமா இருக்க அறநெறி வளாமல் அரண் எடுக்காது அல்லவை நீக்கி மரணெடுக்க மானம் உடையது அரசு அரண் எடுக்காது அல்லவை நீக்கி மரணெடுக்காது மானம் உடையது அரசு இனி ஒரு ஆள் இந்த அரசியல் சொல்லணுமே சொன்ன அதுக்கெல்லாம் உட்கார்ந்து அரண் எடுக்காது அல்லவை நீக்கி மரணெடுக்காது மானம் உடையது ஒவ்வொரு எழுத்துக்கு சொல்லுக்கு சொல்லு அழுகுது நல்ல அருமையா இருந்தது விரிவுரை அல்லவை நீக்கி நீங்களே நினைச்சு பாருங்க அல்லவை நீக்கிங்கிறது என்ன எழுதுவோம் என்ன எழுது அரண் அல்லவிங்கிறது அரண் அல்ல ஆகவே பெரியபிடிச்சிடிப்பது அரண் அல்ல ஆகவே சரி அப்புறம் என்ன செய்வே நீக்கி நீக்கி அவ்வளவுதான எழுதுல எந்த கிச்சரியும் கொண்டாடுவோம் பீகை என்ன எழுதுவ அல்லவை நீக்கி அரண் அல்லாதவை நீக்கி என்ன அரண் அல்லாதவை தன் நாட்டின் கண்ணும் நிகழாதவாறு காத்தினர் கண்ணும் நிகழாத உண்மை என்ன போன் பண்ண திருவள்ளுவர் ஹலோ இந்த உண்மை போடுன்னு நுண்மான் உலைபுலம் நுண்மான் ஒன்று தன் நாட்டினத்தும் வராமல் காத்தினார் என்ன இருக்க அன்பாலும் வாராமல் காத்து தன் நாட்டின் பாலும் காத்துமேல சித்தப்பட சித்தப்பா பெரிய இதுக்கு மேல என்ன நீங்க தம்பி தம்பி சூரிய மூர்த்திய உன்னால் முடியும் இதுக்கு மேல உன்னால் என்ன முடியும்